ஒருவர் தொழு வரை அவர் வணங்கியவர் போலாவார் ஜமாத்துடன் சுபுவை தொழுதால் அவர் இரவு முழுவதும் வணங்கியவர் போலாவார் என்று நபிசல்லும் அனிஹல் அவர்கள் கூறினார்கள் உஸ்மான வரை வணங்கிய நன்மை கிடைக்கும் ஜமாத்தில் தொழுகைகளை தொழுதால் அவருக்கு இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்று நபி சொல்லு அணிஹு அவர்கள் கூறினார்கள் இது ஹசன் சஹி என திருமதி இமாம கூறுகிறார்கள்